நல்லார் சொன்ன ரூ போட்ட நல்லார் என்றுதான் அசைவிய அந்த ஊர் அந்த ஊராக இருக்கு நல்லார் இந்த நல்லார் போட்ட பைவர் என்று பொருள் முனை எடிந்த வளங்கொடுவர் அடியார்க்கு மாறாது அழிக்கும் வாய்மையார் இப்படி பயவரை அடித்து அதனால் வருகின்ற பொருளை கொண்டு அப்படியே ஓம்புவார் பாதுகாப்பார் என்று சொன்ன மாற்றார் கமலில் அடிந்துள்ளார் வந்து தம்பால் மானிதியும் ஆற்றும் பறித்து பேசினால் அங்கே ஒரு அறிவிப்பாடு அப்படியானா எவர் பணம் கொடுத்தாலும் போயிடுவாரான் எல்லாமே யாராவது வந்து ஒருவர் எனக்கு இன்னார் பைவன் அவன் நான் இவ்வளவு தோட சொல்லியும் உண்மையில நான் செய்வேன்ல செஞ்சிட்டேயா என்று சொல்லி உண்மை எங்க இருக்கோ அதுக்கு போராடுவார தவிர எவ்வளவு ஆராய்ந்து கூற்றும் ஒதுங்கும் ஆழ்வினையால் கூலி ஏற்றி சென்றடிந்து போற்றும் வெண்டி கொண்டு செய்த பொண்ணும் கொண்டு மண்ணுவார் அப்படி வந்த பொருளை கொண்டு அரியாரனு உபசரிப்பார் அரியாரனுக்கு எப்படி உபசரிப்பார் இன்ன வகையால் பெற்ற நிதியெல்லாம் ஈசனடியார்கள் சொன்ன சொன்ன படி நிரம்ப கொடுத்து ஈசனடியா என்ன கேட்டாலும் ஒரு பார்வையா ஐயா ஒரு மூத்த பிள்ளையார் விநாயகர் கோயில் குடமுழுக்கு செய்ய போய் அது கொஞ்சம் நிதி கம்மின்னா எவ்வளவு வேண்டும் குடமுழுக்கு செய்து நாற்பத்தி எட்டு ஆள் அப்படியே வரைக்கும் நான் பணம் இப்படி அந்த மாதிரி ஏதேனும் அது போல இருக்கு அந்த பார்த்தா அல்லது கொஞ்சம் இருக்கும் இப்ப இவ்வளவு சேர்ந்து வெண்டைக்காய் இருக்குது அது வெண்டைக்காய் என்ன அர்த்தமா மருந்துக்கான அர்த்தம் இப்படி எல்லாவற்றையும் வாழைக்கா கூட இன்னைக்கு போட்டு நாளைக்கு பழுத்துல அவ்வளவும் கெடுதல் நுனியில சுண்ணாம்பு தடவி மூணு நாளைக்கு மேல அது மேல இது போட்டு அந்த வாழை மட்டும் போட்டு அப்படி கொஞ்சம் சிவக்கும் மூணாம் நாள் அப்படி பழுக்கும் நாலாம் சாப்பிடுவோம் உண்மையான பழம்னு அர்த்தம் இப்ப எல்லாம் அப்படியே போட்டு இன்னைக்கு வைத்தது கண்டனர் எடுத்தது கண்டிலர் அப்படிங்களா பழுத்தது கண்டிலர் இதெல்லாம் உடம்புக்கு உறவு உழைப்பது என்ன பண்றது ஆகவே இப்படி இல்லாத நல்ல காலத்துல வாழ்ந்தபடியாலே அவங்க தூய போனகமும் கண்ணல் நல்ல கருப்பஞ்சாறு நறுநெய் இனிமே நெய் நெய் சரிங்களா கிடையாது எல்லாம் கலப்படமா நெய்ல எங்க நறுநெய் இருக்கு மாவு கலந்தும் பாவ கலந்தும் கிடக்கிறது இந்த நெய் சாப்பிடறத விட எல்லாமே இருக்கிறதே நல்லது நறு நெய் நெய் உண்மையாகவே தாமி பால் தாத்திரி காய்ச்சி கொஞ்ச நேரம் ஆற விட்டு நல்ல மோரை ஊற்றி அது மறுநாள் தயிர் ஆகி மத்திலேயோ கடைந்து அதில் வருகிற வெண்ணெய் எடுத்து கொஞ்சம் முருங்கலையும் போட்டு காய்ச்சலா நெய்ன்னு பேர் எப்போ அது கிமு இப்ப முருங்கலை போட்டு நம்ம நெய் காய்ச்சதுனால முதல்ல கிடைச்சல வெண்ண கிடைச்சாலும் காய்ச்சு வாங்குறதே நெய் அத வருது நறுநெய் கறி அதே போல தயிர் பால் கனி உள்ளுருத்த கலந்தளித்து அடியவர்களுக்குன்னா எந்த நேரத்துல எப்ப வந்தாலும் சரி நண்பகல்ல வந்தா உணவு மாலையில வந்தா இந்த மாதிரி காய்கறி பழங்கள் இரவுல வந்ததுன்னா அதற்கு வேண்டிய சாதாரணமா மற்ற பலகாரங்கள் இப்படி இப்படி அவர் அந்த மாதிரி உபசரிப்பாராம் தன்னுடைய பால்நாளில் இப்படி வழி தொண்டாற்றி வைகினார் மற்றும் நிலைமை பன்னெடுநாள் வையம் நிகழச் செய்து படி உற்ற அன்பின் தென்னறியால் உமையால் கணவன் திருவருளால் பெற்ற சிவலோகத் தமர்ந்து ஒரு காலையில பெருமானுடைய திருவடிக்கு சென்றார்கள் பிரியா உரிமை மறுவினார் அவர் பேரென்ன முற்ற உடந்த முனையடுவார் என்னும் நாமம் முன்னுடையார் அவருக்கு இயற்பு இயல்பு இயல்பான பெயர் இருக்கும் அது தெரியல இந்த மாதிரி உதவுறதுனால் இவருக்கு பேர் என்னன்னா முனையடுவார்னே பெயர் வந்துட்டு தவிர அந்த இயற்பெயர் போயே போயிட்டு அப்படிப்பட்ட பெருமானை அந்த முன்னும் பெருமான் இப்படி செய்தார் யாவரெனும் இகழெறிந்தே ஈசனடியார் தமக்கு இன்பம் முனையடுவார் கமலக்கடல் வணங்கி அப்படிப்பட்ட அடியவடியை நான் வணங்குகிறேன் சிங்க தொண்டின் நிலைமை கட்டுரிப்பாம் இப்பொழுது ஒரு சாதாரண முனையடுவார் ஒரு வீரருடைய வரலாறு இப்போ இனி ஒரு அரசருடைய வரலாறு காடவர்கோன் கலச்சிங்கன் அடியாருக்கும் அடியேன் என்றாரே அந்த பல்லவ மன்னன்மை பற்றிய சொல்லுகின்ற வரலாற்றை சொல்லுகிறோம் அப்படின்னா